शब्दादि ம ஜரா शब्दादि जन्म नास्ति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 எப்படி பாருங்கள் புஸ்தகத்துலையும் போட்டிருக்கு நீங்களும் எடுத்து விளக்கி சொல்கிறீங்க எனக்கும் புரியறது இருந்தாலும் என்ன மாதிரி ஜென்மா வைக்கலாம் அது என்ன காரணம்னா அந்த மனசோடு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஷரீர் மனசோடு வச்சுருக்கிற அந்த அபிமானம் இருக்கே ஆகையினால அது என்ன சொல்ல தோன்றுகிறதுனா அதெல்லாம் யாருக்கோ சில பேருக்கு தான் கிடைக்கும் எனக்கு புரியுறது ஆனால் யாருக்கோ சில பேருக்கு தான் அது என்னது அதுதான் முரண்பாடு புரியறது அதனால் எனக்கு ஜென்மம் இல்லைன்னு சொல்ல வேண்டாமோ இல்லை இல்லை அப்படி சொன்னால் அது உண்மையாக இருக்கணுமோ இல்லையா இப்போ நீ படித்தது உண்மையாக இல்லையாப்பா படித்தது உண்மையாக இல்லையாப்பா நான் படித்தது உண்மைதான் அதில் சொல்லியிருக்கிற விஷயம் புரியறதா இல்லையா புரியறதுதான் புரியறது அது உண்மையாக இல்லையா உண்மை இருந்தாலும் அதுதான் அந்த அளவுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த பிடிப்பு இருக்குது விட மாட்டேங்கிறது அது தேகாத்ம புத்தி தான் பலமாக இருக்குது ஜீவாத்ம புத்தியே தகராறு இருந்தாலும் புத்தி அவ்வளோ தூரத்துக்கு மாட்டேங்கிறது அதாவது தன்னை அந்த தன்னை குறுகியவனாகவே பார்த்து பார்த்து பார்த்து அந்த குறுகினவனாக பார்க்குற அந்த புத்தி நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறது அதுக்கு தான் இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறது என்ன சொல்கிறார் வரணும் எனக்கு ஜென்மாவே கிடையாது நாம் பிறக்கவே இல்லை நான் பிறக்கவே இல்லை ஜீவதிருஷ்டியில் பார்த்தாலே கிடையாது ஜீவனுக்கே ஜென்மா கிடையாது ஷரீரத்துக்கு தான் ஜென்மா ஷரீர ஜீவன் ஷரீரம் எடுக்கிறான்னு சொல்கிறோம் ஜீவன் ஸ்தூல ஷரீர சம்யோகா ஜென்ம ஸ்தூல ஷரீர வியோகா மரணம் ஸ்தூல ஷரீரத்தோடு நமக்கு இருக்கிற ஏற்படுற சம்பந்தத்துக்கு பிறப்புன்னு பேர்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 அப்போ நீங்கள் அதிலேயே போட்டுக்கணும் அதாவது ஜென்ம கிடையாது லயம்னு போட்டிருக்காரு லயமும் கிடையாது லயம்னா என்ன அர்த்தம் மரணம் மரணமும் கிடையாது நமே மிருத்து சங்கா நமே ஜாதி பேதா லயமும் கிடையாது நடுப்புற ரெண்டு பதம் இருக்குது ஜரா கார்ஷிய இந்த ஆதையாக வேற போட்டிருக்கு இன்னும் என்னெல்லாம் அவஸ்தையோ எல்லாம் சேர்த்துன்னு இருக்கார் முதுமை நான் பிறக்கவே இல்லைன்னா நான் கிழவன் ஆகிட்டேன் கழுவி ஆகிட்டேங்கிறது உண்டோ அப்படின்னா அதனால் அதுவும் கிடையாது ஜரான்னு சொன்னால் முதுமை முதுமை கார்ஷ்யம் கார்ஷ்யம்னா இழைச்சி போகிறது கார்ஷ்யம் பீணகான்னா குண்டுன்னு அர்த்தம் கார்ஷ்யம்னு சொன்னால் இழைச்சி போகிறது கிருஷதா கிறிஷிய பாவகா கார்ஷியம் கார்ஷ்யம்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் இருக்குது துர்பலம் எனக்கு ஒரு காலத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஓடி ஆடி விளையாடின்ட்டு இருந்தேன் எல்லாம் பண்ணின்னு இருந்தேன் இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப முடியலை நடக்க முடியல ரெண்டு எட்டு நாலு பதினஞ்சு மூச்சு வாங்குறது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அடி அதெல்லாம் நான் சொல்கிறார் அது யாருக்கு உடம்புக்கு ஆக ஜன்ம ஜரா கார்ஷிய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 ஜன்ம ஜரா கார்ஷலாதய நாஸ்தி குதா எதனால் கிடையாதுங்கிறீங்க தேக அந்நியவாத் தேக அந்நியவாத்னா தேக வதிரிக்தவாத் உடலுக்குத்தான் இந்த பிறப்பு மரணம் முதுமை இழைப்பு என்னது வலி வலிமின்மை நோய் அவையெல்லாம் அதுக்குத்தான் எனக்கு கிடையாது இப்போ இந்த வாக்கியம் சத்தியமாக இல்லையா சத்தியம்ங்கிறது சாஸ்திரம் போய் சொல்லுமா அப்போ நாம் அதை நம்ம ஏற்றுக்கொண்டோமானா அதுதான் உண்மை ஆஹ் தேக விலக்ஷணத்துவாத் தேக அந்நியவாத் தேக வத்திரிக்துவாத் ஹேது அதனால் எனக்கு கிடையாது இதில் அர்த்தம் என்னன்னா எனக்கு வந்து இந்த இதோட தேக இந்த தேகம் தேகத்துக்கு வேறாக இருக்கிறதுனால இந்த தேகத்தோட தர்மமெல்லாம்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 அது நீனு ஏன் நினச்சிக்கிற ஆக ஷரீரம் நீ இல்லாததால் ஷரீரத்தினுடைய தர்மங்களும் உனக்கு கிடையாது என்பதை நீ புரிந்து கொள் அப்படிங்கிற அடுத்தது சப்தாதி விஷயை சங்கா நாஸ்தி சப்தாதி விஷயை சங்கஹா நாஸ்தின்னா என்ன அர்த்தம் சப்தாதி விஷயங்களோடு சப்தஸ்பரிச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 நல்லா வந்து தோசை மிளகாப்பிடி எல்லாம் தொட்டுந்து சாப்பிட்டுட்டு அது எப்படி சுவாமியை சொல்கிறீங்க அப்படின்னா இந்த உதாரணம் சொல்லுவாங்கள்ல வேதவியாசர் நான் உபவாசம் இருப்பது உண்மையானால் அப்படின்னு சொல்லுவாருங்கிறதா இல்லையா அது மாதிரி தான் சப்தாதி விஷயை சங்கஹா நாஸ்தி ஏன் அப்படின்னா இந்திரியங்களுக்குத்தானே விஷயங்களோட சம்பந்தம் இந்திரியங்களுக்குத்தான் ஞானேந்திரியங்களுக்கு ஞானேந்திரிய விஷயங்களோட சம்பந்தம் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இவைகளோடு தொடர்பு இருக்கிறது எனக்கு கிடையாது ஏன்னா நிரிந்திரிய தயா நிரிந்திரியத்வாத்னு அர்த்தம் ஹேதௌ திருத்தீயா அப்படின்போ ஹேதௌ பஞ்சமி ஹேதௌ திருத்தீயா முதல்ல தேக அந்நியத்வாத்துங்கிறது பஞ்சமி விபக்தி இது வந்து நெருந்திரிய தயாங்கிறது திருத்தீயா விபக்தி ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் ஹேத்துன்னு அர்த்தம் நிரிந்திரியத்வாத் எனக்கு இந்திரியங்கள் இல்லாததால் நான் இந்திரியங்கள் கிடையாது ஆகையினால எனக்கு எந்த விஷயங்களோடையும் சம்பந்தமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் சம்பந்தம் இருக்கலாம் கிரகஸ்தனுக்கு தர்மமாக சம்பந்தம் இருக்கலாம் சந்நியாசிக்கு தர்மமாக கூட இந்திரிய விஷயங்களில் சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறேன் அதனால் ஏதோ ஏதோ இந்த சரீர சாரீரம் கேவலம் கர்ம குருவன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ பிக்ஷான்ன மாத்திரேனச்ச துஷ்டி மந்தகா சுவாது அன்னம் நதுயாச்சியதாம் எனக்கு வந்து நல்ல டேஸ்டி ஃபுட்டு பண்ணி கொடுங்கோன்னு கேட்க விடாதான் எல்லாம் வந்து சொல்லுவார் நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவோம் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியுமா நமக்கு என்ன பண்ண நம்ம நம்ம என்ன நம்ம தர்மம் என்னன்னு தெரியுமோ தெரியாது பாவம் என்னத்தை சாப்பிட்றாரோ தெரியல அதனால் வந்து நாங்கள் இப்படி கொடுக்குறோமே அப்படி கொடுக்குறோமேலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து சாஸ்திரம் அதிலெல்லாம் மனசு போகக்கூடாதுங்கிறது சுவாது அன்னம் நது யாச்சியதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் டேஸ்டி ஃபுட்டை தேடி போகப்படாது விதிவசாத் பிராப்தே விதிவசாத் பிராப்தே என்னன்னா ஏதோ கிடச்சதை சாப்பிடணும் அது டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி டேஸ்ட் இல்லாட்டாலும் சரி கிடச்சதை சாப்பிடணும் நல்ல நமக்கு பிடிச்ச ஆகாரம் கிடச்சி கொடுத்தோம்னா சந்தோஷப்படாதேங்கிறது விதிவசாத் பிராப்தேன்னு அந்த அந்த ரெண்டாக பிரிக்கிறோம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷியதாம் விதிவசாத் பிராப்த்தே சதி ந சந்துஷ்யதாம் கிடச்சதை கொண்டு சந்தோஷப்படு கிடைச்சது உனக்கு பிடிச்சது கிடச்சாலும் ஆகா நமக்கு இன்றைக்கி கிடச்சி கொடுத்து என்னமோ ஜென்மாந்திரத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் அப்படி அர்த்தம் அது ஆக நெருந்திரிய தயா நச்ச அதை விளக்கமாக போடணும்னா போட்டுகிட்டே இருக்கலாம் நான் எதையும் கேட்பதில்லை நான் எதையும் உகர்வதில்லை நான் எதையும் சுவைப்பதில்லை நான் எதையும் தொட்டு உணர்வதில்லை நான் முகர்வதில்லை நான் எதையும் பார்ப்பதில்லை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 அது என்னது ஹேத்துவை சொல்லிவிட்டு சாத்தியத்தை சொல்கிறது எனக்கு ஜென்மகார்ஷயாதயா நாஸ்திங்கிறது சாத்தியம் தேக அந்நத்வாத்துங்கிறது இதெல்லாம் தர்க்க பாஷை தர்க்க பாஷை அதாவது மலை நெருப்பை உடையது மலை நெருப்பை உடையது பர்வத்தா வன்னிமான் அப்படிம்போ அது சாத்தியம் அதுக்கு ஹேத்துவ என்னென்னா தூமவத்வாத் அப்படி அது பர் வன்னிமான் சொல்லிவிட்டு தூமவத்வாத்து சொல்லலாம் தூமவத்வாத்து பர்வத்த வன்னிமான்னு சொல்லலாம் அது மாதிரி எப்படி புரிஞ்சுக்கணும்னா மே ஜன்மகார்ஷலாதய நாஸ்தி தேக அந்நநியாத் தேக அந்நியாத்து மே ஜன்ம காஷலயாதய நாஸ்தி இப்படி மாற்றியும் போடுறான் அதே மாதிரி தான் அதையும் பண்டு நிரீந்திரியத்தையா சப்தாதி விஷயை சங்கா நாஸ்தி